الحمد لله نحمده ونسلم, ونسلم على رسوله الكريم ومع بعض فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأعب لهم ما استفعتم من قوة ومن رباة الخير ترهبون به ومن رباة الخير ترهبون به فروهبوا نجي هي ادو الله يعدوكم فقال ايبن محامي مع رسول الله والذين معه اذذا على الكفار رحمه بينهم فذكى الله العظيم ان عبد الله بن عمر رضي الله تعالى عنهما قال ما رأيت واحدا عن جذى ولا أجود ولا أشجع ولا أغبأ من رسول الله صلى الله عليه وسلم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمن القذي خير وأحب إلى الله من المؤمن البعيف وفي كل خير أو كما قال صلى الله عليه وسلم வா எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் சகா முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜிம்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டு வந்து கொண்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுஹானுபவத்தால் எவைகளே நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏதிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்து இருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியா அல்லாவுடைய விடயங்களை முற்றுமுழுதாக தகர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தப்புவாவி கொள்கிறேன் இச்சப்பு உலாகை மாட்டு தன்னியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே உலகத்துடைய சமகால நிலைமை எல்லா கண்டங்களிலும் மகள தூரதேசங்களிலும் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான சில சில சர்ச்சைகளும் சில கடினமான நடவடிக்கைகளும் கொடை கட்டி பறக்கின்ற ஒரு காலத்தில் இருக்கிறோம் கண்ணியமானவர்களே முஸ்லிம்களுக்கும் இமான் தாரிகளுக்கும் கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் ஆதமலேஸ்வராஜனுடைய காலத்திலே காபீன் ஹாபீல் என்ற இரண்டு சகோதரர்களுக்கு இடையிலே பிரச்சனை ஒரு பெண்ணுக்காக கொலை செய்கிறார் உலகத்தில் முதலாவது கொலையாக அறிமுகப்படுத்தப்படுகிறது உலகத்தில் நடக்கின்றும் நபி அவர்கள் சொல்லிவிடுத்தக்கூடிய காலம் அதிலும் முஸ்லிம்களுக்கு நன்னதியார்களுக்கு பல பிரச்சினைகள் இஸ்லாமிற்கு எதிராக திட்டங்கள் பரிகாசங்கள் கடுமையான வார்த்தைகள் மலையிலே ஓடுமா நிலத்தில் ஓடுமா ஆகாயத்தில் பறக்குமா அல்லது தண்ணீரில் ஓடுமா தண்ணீர் இல்லாத இடத்தில் அல்லவா கப்பலை செய்கிறீர்கள் என்று பரிகாசம் செய்தார்கள் அப்பொழுதுதான் எங்கே பரிகாசம் செய்வதை போன்று உங்களை பார்த்து நாங்கள் பரிகாசம் செய்வோம் இரண்டு கருத்துக்கள் மறுமையில் நீங்கள் நரணத்திலே எறுகின்ற பொழுதும் நாம் பரிகாசம் செய்வோம் அல்லது எங்களுக்கு நீங்கள் செய்கின்ற அநியாயங்களுக்கு எதிராக உங்களை கண்டிக்கின்ற பொழுது ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டு பரிகாசம் செய்வோம் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் என்ற தமிழ் பழமொழியோடு இணைத்து இதை நாம் நோக்கலாம் கண்ணியமான அடுத்ததாக காலம் செல்கிறது அப்படி இப்ராிம் அலேஸ்வராஜிலே காலம் வருகிறது மாரிய கிரத்தினே இப்ராஹிம் அலுஸ்வரின் அலேஸ்வராஜிலே சரண விரோதிகள் வீட்டுக்குள் சுவேசம் இன்று நாட்டிற்கு அங்கே வீட்டுக்குள் சுவேசம் இன்று அரசியலை சுவேசம் அன்று பிறந்த வீட்டுக்குள் சுவேசம் சுயேசக்காரர் யார் தந்தை ஆக என் கருத்துப்படி அவர் சிறிய கல்வியை சுயேஷம் எப்படி கேட்கினார் இதுரை மகிழ்ச்சியெல்லாம் என்ன முன்வைத்தார்கள் என்ன கேட்டார்கள் பணம் கேட்டு சண்டை பிடித்தார்களா சந்தையிடம் வீட்டை எழுதிக்காய் என்று சண்டை பிடித்தார்களா திருமண முடித்துக்காய் என்று சண்டை பிடித்தார்களா இல்லை அல்லாவை பற்றி பேசினார்கள் அல்லா ஒருவன் தான் கல்கள் இந்த நீங்கள் செய்கின்ற இந்த பொருட்கள் எல்லாம் வணங்கப்பட தகவல் அல்ல என்பதை மிக தெளிவாக முன்வைத்தார்கள் அதுதான் அவர்களுடைய ஒரு ஒரு மூலம் என்பதனால் சேர்த்து என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசினார் நீ இந்த அம்மாவை பற்றி இந்த விசுவாசத்தை பற்றி இந்த ஈமானை பற்றிய பேச்சை நிறுத்தாவிட்டால் கல்லறிந்து கொள்வேன் வீட்டுக்குள் இருக்கின்றவர் தனக்கு கல்லறிந்து கொள்வேன் என்று எச்சரிக்கிறார் எங்கயாவது போ அந்த கருத்து எங்கேயாவது வீட்டுக்குள் வந்து விளக்கப்படுகிறார்கள் அந்த அளவுக்கு அங்க அது கிடைக்கும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நெருப்பு மூத்துவதற்கு விரைவு கொட்டுகிறார்கள் சேர்ந்து நேர்ந்து நேர்ந்து விரைவு கொடுத்து ஒவ்வொரு தெய்வத்துக்கு அவருடைய கடவுள்களுக்கு விக்கிரகங்களுக்கு நேர்ந்து நேர்ந்து ஆஹ் இவ்விராவியமே எரிக்க வேண்டும் என்று நெருப்பு மூட்டுகிறார்கள் நாற்பது நாட்கள் நெருப்பில் அப்பொழுது நீருக்கு பிறப்பான மலைக்கு மார்கள் வந்தார்கள் ஏதாவது ஒரு உதவி தேவையா ஏதாவது நேச்சர் நெருப்பில் எரியப்பட போகிறார் மலைக்குமார்களுக்கும் தெரியாது இப்ராஹிம் அலை சலாத்துக்கும் தெரியாது நெருப்பு என்ன செய்யும் என்று எரிக்கும் என்பது மாஸ்டரன் தான் தெரியும் ார்கள் உங்களுடைய விருப்பேர்த்து வந்தால் உங்களின் பக்கம் எனக்கு தேவை கிடையாது பொருளுமானவன் இதுதான் ஒரு மோமெனுடைய முள்ளும் துப்பாக்கி நீக்கப்பட்டாலும் வார்த்தைகளே முள்ளுனாலும் ஹஸ்பி அல்லா தான் யாராவது சக்தி நீட்டினாலும் இது மோமென் மூமினே இல்லை கோலை மூமினாக முடியாது எனவே நான் அதனுடைய திறதான கலைப்பு வர முன்ன சம்பந்தப்பட்ட விடயங்களை சொல்லி வருகிறேன் இந்த சோதனைகளை துன்பங்களை குவேசங்களை எதிர்ப்புவது இந்த வார்த்தை நான் பாவிப்பது நான் சுதந்திரமாக பாதி இவ்வளவு விளங்குவது பயப்படாமல் பாதிக்கிறேன் குயேசங்களை எப்படி குலேசக்காரர்களோடு எப்படி மோதுவது அது நிதானத்தோடு சுத்தி சாதுரியத்தோடு எப்படி என்று ஈமானோடு அல்லாவுடைய உதவியோடு என்று சின்னால் விரிவாக பேசிருக்கிறது இப்பிரிமலை அந்த நேரத்துடைய பொறுப்புகாரன் விடயத்தை பொறுப்பளித்து செய்வதற்கு அவர்கள் போட்டார்கள் போடப்பட்டார்கள் கத்தியிருந்தது உடம்பில் இருந்த உரோமன் எரியவில்லை தோழல் துவாவுடைய தோல் மிக வார்த்தையிலே மிக இன்பமாக இருந்த காலங்களே நிறத்தில் படித்து வைத்தனர் அதே போல அவருடைய மகன் யாக்குலாம் உடைய காலம் யாக்கு பிள்ளைகள் அவர்கள் இரண்டு மனைவி மார்க்கே இல்லை ஒரு மனைவிக்கு யூசியூப் புனியாமின் என்று சகோதரர்கள் மற்ற மனைவிக்கு அவனுடைய பரம்பரையில் வந்து இன்று மூளை முடுக்கெல்லாம் உலகம் எல்லா துறைகளிலும் ஆட்டி படைக்கின்ற உயிருக்கு பயந்த கோலைகள் பிடித்தவர்கள் இஸ்லாமியின் பரம விரோதிகள் உலகத்திலே மிகக்வலமான ஒப்பாக்கப்பட்ட உருவாகிறார்கள் மிருகங்களுக்கு யூதர்களை அவ்வளவு ஒப்பட்டு சொல்ல விரும்ப மாட்டோம் நான்கு கார் என்று சொல்வோம் நான்கு கால் நானும் மற்றொரு நெருக்கிற நல்ல மன்ன நினைக்கிறேன் நிம்பர் அரபியில் சொல்லி முடிக்கிறேன் அவர்களில் ஒரு சாராறை அவர்களை மாற்றினோம் அதற்கு இன்னும் ஒரு சாராறை குரங்குகளாக மாற்றினோம் குரங்கிலிருந்து மனிதன் வந்தாரா மனிதன் இருந்து குழந்தை இன்னும் விஞ்ஞானிகளுக்கு இடையிலே உயிரியல் விஞ்ஞானிகளுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு முடியவில்லை மனிதர்களில் ஒரு சாராரை குரங்குகளாக மாறுங்கள் குரங்குகளாக ஆகிவிடுங்கள் என்ற கட்டளை ஆற்றினான் என்றால் அந்த மனித கூட்டம் மாற்றப்பட முன்னரும் குரங்கு என்றொன்று உலகத்தில் இருந்து இருக்க வேண்டும் எனவே குரங்கு வேறு இனம் மனிதன் வேறு இனம் மனிதர்களில் இப்படிப்பட்ட ஒரு சாரார் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் என்பது குரான் இன்னும் ஒரு கேவலமான மடையனை கேட்டுகின்ற பிளக் பண்டிகையாளனை கேட்டுகின்ற ஒன்றுக்குமே உதவாக்கரைக்கு சொல்கின்ற ஒரு மிருகன்தான் கழுதை எப்பொழுது மனமனவன கட்சி செய்கின்றவனைக்கு சொல்கின்ற வார்த்தை தான் கழுதை ஓசைகளிலெல்லாம் மிக அறுவருப்பான ஓசை கழுதையின் ஓசை கழுதை சட்டம் கலவையின் கணைப்பு என்பதை இந்த ஊரை சொல்லுங்க எல்லோரும் நேரடியாக கற்று வழங்கி ஒப்படப்பட்டவர்கள சௌராத்தின் பொறுப்பை அமானதத்தை ஒப்படைக்கப்பட்டும் கரவர அமானதத்தை நிறைவேற்றால் அந்த தொற்றம் கொதித்து மற்றும் கலவை போன்றவர்கள் கலவைக்கு மேலே உலகத்தில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற புத்தகங்களிலே மிக கலைத்திறந்த பத்து புத்தகங்களை எடுத்து கழுதைக்கு மேலே சுமந்து செல்வதனால் இருக்கின்ற ஒரு வார்த்தையை கூட கழுதையால் மொழிய முடியாது பொறித்து மற்றும் கழுதைகள் ஏழு கடவை கழுக கேவலமான மிருகம் நாய் உடனே மண்ணை போட வேண்டும் நக்கினால் பட்டால் இடம்பட்டால் ஏழு கடவைகளில் உடனே மண்ணை போட வேண்டும் மன்தான் அந்த கிருமியை கொள்ளுகிறது என்பது விஞ்ஞான கருத்து அது விஞ்ஞான நமக்கு தேவையில்லை விஞ்ஞானத்தை உலகத்திற்கு விஞ்ஞானம் இதுதான் என்று அதை அறிமுகப்படுத்திய அந்த அம்மாவும் ரசூலும் நமக்கு கற்று தந்திருக்கார்கள் நாயுடைய ஏதாவது பட்டால் உங்களுடைய குடும்பம் ஈரம் அழைக்கப்பட்டால் நீங்கள் ஏற்கனவே கலையுங்கள் ஒரு தரவை மண்ணை போட்டு கலைகள் வேண்டிய மிருகம் எந்த வீட்டுக்குள் நாய் இருக்குமோ அங்கு மலக்கு மாடுகள் வர மாட்டார்கள் என்றெல்லாம் மிக கேவலமாக வர்ணிக்கப்பட்ட ஒரு மிருகம் அந்த நெல் மனிதர் ஒப்படைப்படுகிறோடு விவாதம் புரிந்தவர் இப்படியான விடங்களிலே இஸ்லாத்திற்கு எதிரான விவாதம் விவாதித்து அதற்கு எதிராக சாப்பிட்டு எதிராக சுயந்த கருத்துக்களை சொல்வது போன்ற மூசான எதிராக செயல்பட்டதனால் அவரை நாயை போன்றவர் நான்கு பேரில் ஒப்பிடப்பட்ட அட்டகாசம் இன்று அவர்களுக்கும் அழிவு வரும் திருவியிலே அவர்கள் அறிவார்கள் மூமின்னுடைய கதையார் அறிவார்கள் ஒவ்வொரு கல்லும் காட்டிக் ஒவ்வொரு மலையும் காட்டிக் ஒவ்வொரு துவரம் காட்டிக் ஒவ்வொரு எந்த இடத்தில் ஒளிந்தாலும் காட்டிக் அளவு மிக வெறுப்புக்குரிய கூட்டவர்கள் கல்லு மண்ணு மர மலைகள் மரங்கள் கூட வெறுப்போடு பார்க்கின்ற ஒரு இனம் தான் இந்த யூல இனம் ஒரு மரத்தை தருகிற ஒரு மரம் அவரை அதை அதிகமாக வளர்க்கிறார்கள் நாடுகளிலே பாதைகளிலே உரங்களிலே காடுகளில் எல்லாம் அந்த மரம் தானே இருக்கும் ஒருவகையான அமைப்பில் இருக்கின்ற ஒரு மரம் அந்த மரம் காட்டிக் கொடுத்தாரு அண்மையிலே காட்டு தீ வந்தது நாள் கணக்கில எரிந்தது கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேதம் கோடிக்கணக்கான கட்டிடங்கள் சேதம் கோடிக்கணக்கான மரங்கள் சேதம் அதிகமாக அறிந்தது அந்த மரங்கள் மரம் ஒளிவலைக்கு மரத்தை கூட அல்ல விட்டு வைக்க விரும்புவது கண்ணியமடல் அப்படிப்பட்ட இந்த யூதர்களுடைய சதிதான் இந்த உலகத்தில் எல்லா துறைகளிலும் ஆட்சிப்படைத்துக் கொண்டிருக்கின்றன இப்பொழுதும் நமது முஸ்லிம்களுடைய உலகளாவிய நிலைமை என்பது நமக்கு நமது சம்பி ஒரு நோயாளியாக இருப்பதே தெரியாத அளவுக்கு நாம் சமூக பற்றி இல்லாதவர்களாக இருந்தால் கண்ணியமனர் நாம் ஒரு முஸ்லீம் என்று சொல்ல வெக்கப்படவில்லை சொந்த சகோதரிகளை நோயின பார்க்க செல்லாத கண்ணங்க படைத்த நாம் எப்படி சமூகத்துக்காக சொல் கொடுக்கணும் சொந்த ஊரிலே ஒரு மையத்துக்கு போக நமக்கு மனசில்லாத ஒரு ஏழை மையம் ஒரு அனாதை ஒரு விதவை ஒரு மையத்துக்கு கூட மனம் வரவில்லை ஒரு பணக்காரர் ஒரு எம்பி ஒரு அமைச்சர் ஒரு குவனீஸ்வரர் லட்சாதிபதி என்றால் முன்சத்திலே லீட்டர் கண்ணீர் வடிக்க தயார் அது அது மாயக்கண்ணீராக இருக்கலாம் முதலை கண்ணீராக இருக்கலாம் ஆனால் ஏழை அனாதையுடைய ஒரு ஒரு திருமணச் சடங்கிலே ஒரு மையத்திலே கலந்து கொள்வதற்கு கூட நமது மனதில் இடம் தில்லாவிட்டால் உலகளாவிய முக்கியங்களை பற்றி சிந்திப்பதற்கு நாம் அறுதறை அற்றவர்கள் எனவே முதலில் சமூக பற்றை உண்டு வந்தோம் சிறந்த மாதத்தில் நிறை கட்ட தொடங்கிவிட்டோம் நடிகவர்கள் சமூக பற்றுள்ளவர்கள் ஒரு மூணுக்கு கஷ்டமா நோயா நம்பலமா நதியவர் தாங்க மாட்டார்கள் தொழ்கை நடத்தி கொண்டிருப்பார்கள் பெண்கள் அவர் வந்து பெண்கள் திரைக்களை சொல்வார்கள் பெண்களுடைய திட்டத்தில் இருந்து ஒரு குழந்தை உடைய அலுவலர் கேட்கும் நபர்கள் சொல்கையில் பத்து நினைத்து தக்கினர் கட்டிய நபி ஐந்து ஆயத்துக்களோடு ரூபூக்கம் போய்விடுவார்கள் சொல்வார்கள் நான் நீங்கள் நீண்ட ரகாசுகளை காய்க்கை சொல்வதா குழந்தையை பார்ப்பதா என்ற ஒரு நடுமாற்றம் ஏற்படும் என்பதை பயந்து கொள்கையை துருங்கிப்படுகிறேன் என்ற நிறைய சமூகத்தோட எப்படி பட்டுள்ளவர்கள் எப்படி பட்டுள்ளவர்கள் உலகத்திலே இன்று அழகான நாடுகள் வரலாறு வரலாற்று சின்னங்கள் நிறைந்த நாடுகள் அதுக்கு முன்னால் நபிமார்கள் சகாபாக்கள் இமாம்கள் நமது மேலைகள் முன்னோர்கள் பிறந்து வளர்ந்து நடமாறிய அவர்களுடைய இருக்கக்கூடிய அவர்களுடைய பெரும்பெரும் கலாபீடங்கள் இருக்கக்கூடிய அவர்கள் பாடு நடத்திய மக்களுக்கு உபதேசம் மத்திய அந்த ஊர்கள் அந்த நாடுகள் எல்லாம் இன்று இப்படி ஒரு நாடு இருந்ததா என்று சிந்திக்கின்ற அளவு நாசப்படுத்தப்படுகிறது கண்ணியமானவர்கள் இதற்கெல்லாம் பிறதான காரணம் ஒற்றுமை இல்லை ரூல் ஒற்றுமை இல்லாவிட்டால் அந்த ஊரின் தண்டனை முத்திபத்துகள் வருது ஒற்றுமை இல்லாத ஊருக்கு அழிவு அதே வரலாம் வருவன் சாத்தியக்கூறு அதிகமாக நான் அந்த ஊருக்குள்ளேதான் நம்மவனை நம்மவன் காட்டிக் கொடுக்கும் இன்று சிலர் காட்டி கொடுக்கிறாரு என்னுடைய கதிரையை பாதுகாக்க வேண்டும் என்னுடைய பதவியை பாதுகாக்க வேண்டும் என்னுடைய அதிகாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சமூகத்தை வாக்கு பாராளுமன்றத்தில் போன்ற கோழைகளாக இருக்கின்ற சுப்பாட்சியமான அமைச்சர் வாரையும் இந்த சமூகத்தில் நான் காணாமல் எவனுக்கு பயப்படாமல் நாங்கள் கோல் கொடுத்தோம் அப்படிப்பட்டவன் இந்த சமையில் இருந்தாலும் குரல் கொடுக்கிறது எப்படி நீங்கள் யார் பரிமாற தேர்தல் என்னுடைய சுமூகத்தால் கோழை கோழைகளை பாடல் பண்ணதுக்கு அனுப்ப வேண்டாம் முதுகலும் பின்னாளர்களை அனுப்ப வேண்டாம் அனுப்புவது பாவம் அனுப்புவது பாவம் கேட்க முடியா அப்படி செய்வது செய்வது அந்த ஒரு உதைக்க ஒரு பண்டிகை கண்ணாடி போட முடிந்த இவர்களா தொலகை நடத்த முடியாது என்று மூடப்பட்ட பண்டிகையை ஒரு இரண்டா தொலை வைக்க முடிந்ததா இந்த கோழைகளாத்திரம் இப்படிப்பட்ட தலைமை குழுவை நாம் எடுத்து எப்படி உருட்படுவதுதான் நாம் தான் அனுப்பினோம் ஒரு சிலே தவிர சமூகப்பட்டுள்ளவர்கள் இல்லாமல் உள்ளவர்கள் இல்லாமல் நிறுத்திவிட்டு தன்னுடைய நிறுத்திவிட்டு சமூகத்தில் ஒரு பிரச்சனை என்று ஓடி வந்தவர்கள் அதே நேரம் இங்கு பிரச்சனை வெளிநாட்டுக்கு ஓடி போய் சகவித்தாலே தூங்கியவர்களும் இல்லாமல் இல்லை இங்கு தன்னுடைய தொலைபேசி தம்பித்துவிட்டு விமான இரண்டு சாரங்களில் இந்த உலகத்தில் ஒற்றுமையின் முஸ்லிம்களுக்கு அறிவு அரசு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றும் தேவையில்லை அங்கே உற்பத்தியாகின்ற இந்த பெட்ரோல் டீசல் இது போன்ற இந்த உற்பத்தி பொருட்களிலே ஒரு ஈட்டகம் தர மாட்டோம் எங்களுடைய முஸ்லிம் நாடுகளுக்கு நீங்கள் அநியாயம் செய்தார் என்று நிறுத்தி இருந்தால் எங்க இவர்களுடைய தொழில்நுட்பம் எங்க விமானம் எங்கு தண்ணீரை தண்ணீர் முடியுமா தண்ணீர் ஓப்பிவர்களை தண்ணீரை இவர்களுடைய விமானத்தை செலுத்த முடியுமா விக்க செலுத்த முடியுமா இவருடைய என்ன எந்த என்றால் அதை விடுவோம் அவர்கள் பரம்பரை பரம்பரையாக சேர்ந்து விட்டார்கள் கலையை கழி கழுகி ஒற்றுமையின்மை அவன் இவனை காட்டி கொடுப்பது அவன் இவனை காட்டி கொடுப்பது சில நயவஞ்சக நாடுகளும் இல்லாமல் முஸ்லிம் நாடுகளுக்கு சொல்ல எனக்கு வாய் வருகிறது சொல்லாமல் இருப்பது பொருத்தமாக இருக்கும் சில நைவஞ்சக நாடுகள் இருக்கின்றன அந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க சரி பார்த்தா விடுங்க முஸ்லிம் நாடுகளை ஆய்வு செய்யுங்கள் எந்த நாட்டில் பிரச்சனை பிரச்சனை இல்லை ஏன் என்று அதிகாரி நாடுகளை அவன்தான் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் சுவாமி அறிவு அல்லாவதை முஸ்லிம்களை காட்சி கொடுக்கின்ற நயவஞ்சகர்கள் மிக சேவலமாக எனவே இன்று மிக நான் கலந்து பற்றி பேசிக்கொண்டே கலஸ்தீனுக்கு அவர்கள் அடித்தார்கள் ஆயுத அல்லா அடித்தால் அம்மாவுடைய படையா அதிலும் சந்தேகம் தான் எடுத்தார்களா கழுவை பணம் உள்ளவர்கள் கழுவை கொண்டுதான் சிந்திப்பார்கள் ஆறாவது பயன்படுத்தப்பட்டார்கள் கட்டளை அம்மாவுடைய கண்ணனை இறங்கியக்கிற அவ மதத்துவர்கள காட்டு நெப்பை கொ இப்பொழுது கொடுக்க வேண்டுமா அவர்களால் அப்படி சாரிய நெருப்பை ஏற்படுத்த முடியுமா வரநாட்டிலே செய்திகளை பார்த்திருக்கிறார் காட்ட நெருப்பு பத்துகிறது சாய்கா சாயக்கா என்பது நெருப்பு கரைஞ்ச காடி விடிவெளிகின்ற கா எத்தனை பேர் அதை அடித்திருக்கிறார் சாய்கா மூலம் நமது பொருத்தங்கள் உலகத்தில் உருவாக்கியது என்னுடைய ஈமான் தான் ஈமான் என்றார்கள் நபியவர்கள் என்னுடைய தாய் அது கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்திருக்க கூடாதா என்று ஒவ்வொரு பிரபலும் ஆசிப்பார்கள் என்று நவியர்கள் சொன்ன அந்த எமனுடைய நிலைமை என்ன என்று என்னை மனதிலே அதே போன்று எப்படி உலக மக்களுக்கும் கல்வி சேவை செய்கின்ற பல்கலைக்கழகங்களை உள்ளடக்கிய நாடு நதியவர்களுடைய அடிமை பெண் மனைவியாக மனைவி என்ற அடிமை பெண் மூலப்படும் குழந்தை பட்டிருக்கிற நான் பிறகு அந்த பெண்ணுடைய ஊர் இப்ராஹிம் அலை சலாத்துடைய மனைவி ஹாஜரத் அலையாத்துடைய ஊர் இப்படிப்பட்ட ஊர்களுக்கு இன்று என்ன நடந்திருக்கிறது கனி மணல் எப்படி வருகின்ற போது லிபியா லெபனான் அதே போன்று இங்கே ஆப்பிரிக்கா கண்டு கருத்துக் கொண்டால் ஸூடான் ரோமாலியா யார் என்ன என்ன நாடு அது நமது பிலால் ரசேல் எதால் ரசேலன் எங்கிருந்து வந்தவர்கள் பக்காவிலும்தினாவது கடமையாற்றி நாகத்துள்ளாவுக்கு மேலே ஏறி அதான் சொன்ன நிலைமை ஒரு நேர சாகுபாட்டுக்கு அங்கே வசதி இல்லாமல் குடிப்பதற்கு நீர் இருபது முப்பது கிலோமீட்டருக்கு அங்கா நடந்து சென்று ஒரு கோப்பை நீரை பெற வேண்டும் இன்று ஒருவர் ஒரு செய்கிறார் பத்து பேருடைய நீரை விரைவு செய்கிறார் மலைத்தளம் மலைத்தர கூடத்திலே மலைத்தல கழிக்கப்பட்டு ஐந்து பேர் கலந்து இருந்த அளவு தண்ணீரை வீணடிக்கிறோம் வீணாக்குகிறோம் நமது நாட்டில் குடிநீரடிப்பதற்கு இருபது முப்பது கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு சில தண்ணீரை எடுத்து வந்து தண்ணீரை குடிப்படைக்க கட்டப்படுகின்ற நாடாக மாறியிருக்கிறது யாருடைய சுற்றம் நான் பேச இப்பொழுது நான் பேச வரும் ஒரு உலகத்திலே எல்லா பிரச்சனைகளுக்கும் முஸ்லிம்கள் தான் காரணம் முஸ்லிம்கள் தான் காரணம் முஸ்லீம்கள் தான் காரணம் என்று முஸ்லீம்களை ஒதுக்கி பேசுகின்ற வெளியாகி முஸ்லீம்களும் எதிரிகளை சாக்குவோம் இருக்கிறது ஆனால் தேர்தல் ஏற்படுகின்ற நாடுகள் எல்லாருமே இல்லாதவர்கள் அல்ல இறுதியாக நான் சொல்ல வருகின்ற நாடு இப்பொழுது சமகாலத்தில் மிகவும் அதிகமாக பேசப்படுகின்ற நாடு இதற்கிட்ட அருகே நபியமரில் தொற்று சென்று வந்த நாடு பரவத்தில் இருக்கின்ற பொழுது நடிகர்கள் சென்றார்கள் அங்கேரா என்ற ஊர் இருக்கிறது ஈராக்கில் இருக்கிறது அங்கு ஒரு மரபிகை கீழே நிற்கிறார்கள் அதே போன்ற அந்த ஊரில் நடமாறுகின்ற பொழுது அபுத்தானில் பெரியப்பா ஒரு போன பொழுது சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஒரு ஒரு கிறிஸ்தவ சாதர் பார்க்கார் அந்த குழந்தைக்கு மேகம் நிழல் கொடுக்கிறது வெளிப்படாமல் அந்த குழந்தை அந்த மரத்துக்கு கீழே நின்றவர்கள் எல்லாம் எதிர்காலத்தில் நபியாக வந்தார்கள் அபூசாலிபை கோப்பிட்டார் யார் என்று கேட்டார் இதனுடைய தம்பியுடைய மகன் இவரை நீங்கள் உடனடியாக நாம் இந்த சிரியாவிலிருந்து உங்களுடைய ஊருக்கு அனுப்புகின்ற நாட்டுக்கு அனுப்புகின்ற வழியை பாருங்கள் ஏன் என்றால் சொல்ல வந்த ஏனென்றால் யூதர்கள் இவரின் விரோதிகள் நவீர்களுடைய திருவிராயத்திலிருந்து விரோதிகள் யூதர்கள் வந்து முதலாவது கொலை செய்தானே அந்த மலை சரியாக இருக்கிறது அல்லாவின் திருப்பையினால் ஆறு வருடங்களுக்கு முன்னர் அந்த மலையில் ஏறும் தாங்கியத்தை அவ்வளவு எனக்கு தந்தான் கண்மொன்னால் இருக்கிறது அந்த மலை அந்த நாடு அறவியர்கள் எப்படி வரவேற்பார்கள் தெரியுமா ஜன்ன சூழ்வாகி லாரும் பூமியிலே சொம் போன்ற ஒரு நாடு என்றால் சூரியன் போன்ற ஒரு நாடு அழகான நாடு நல்ல மக்கள் பாரிய கல்விக்கு வேலைப்படுத்தவர்கள் பாரிய கலாவதியின் ஐயோதி அவருடைய மதுரண்டு தான் இருக்கிறது அதே போன்ற கனிமன அபுதர்க்க போன்ற முக்கியமான சஹாபாரனுடைய கபறுகள் அங்கு காண கிடைக்கின்றன அப்படியான ஒரு நாட்டை திருத்தம் கேட்டு நாம் ஒவ்வொரு நாள் மத்திய வாசிக்கின்ற யாவு காலேஜி நவர்த்துள்ள ஆளு அவருடைய கபர் அங்கிருக்கிறது நவா என்ற ஊரு அப்படிப்பட்ட வரலாற்று ரீதியான இந்த நாடு இன்று இப்படி ஒரு நாடு இருந்ததா என்று பார்க்கின்ற அளவு ஊர் அதிலும் குறிப்பாக ஹலர் அது ஹலர் அது அரபியில் ஹலர் அந்த அவன் கொள்கையில் குழப்பமானவன் தேரில் முஸ்லிம் அவன் முறைப்பாடி முஸ்லிம் அல்ல அவன் அவருடைய ராணுவமும் முஸ்லிம்கள் அல்ல கொள்கை என்ன கொள்கை நம்மை ஏமாற்றுகின்ற படுமோக்கமான எழுத்து அவருடைய ஜனாதாவுக்கு அத்தடிக்க வேண்டும் என்று கேவலமாக பேசுகின்றவர்கள் தான் இன்று முஸ்லிம்களுக்கு அழைக்கிறார்கள் அவர்கள் தலைப்பாக அணிந்து வைரவரைக்கும் வருவார்கள் அவர்களும் நாமும் அவர்கள் அவர்களை நாம் ஆதரிப்போம் என்றால் நாமும் அவர்கள் அவர்களை போன்ற கெட்ட பண்ணை ஆதரிக்கிறோம் என்றார்கள் அவர்கள் தான் சஹாபாசத்துள்ள சிலை ஏற்படுத்திய அப்துல் சபா என்பவன் யார் யூதன் அயலாளர்களுக்கும் மாநில நிலை முறையிலே மோதலை உண்டு பண்ணி அதை கலவரமாக மாற்றி அதை யுத்தமாக மாற்றி அதை முஸ்லிம்களுக்குள்ள இரண்டு குழுவாக பிரித்து அதைத்தான் என்று அவர்கள் முக்கியமான ஒரு காரணமாக படித்து அதை விட்டுத்தான் என்று நாட்டு ஒவ்வொரு ஊர்களும் யார் தீவிரபோக்கில் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கும் அங்கிருக்கின்ற முஸ்லிங்களுக்கு முறையிலே மோத விட்டு அந்த நாட்டுக்கு ஆயுத இறக்குமதியை எப்படி மேற்கொள்ளலாம் என்பதைத்தான் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு யார் யாரை கொண்டாரில்லை என்னுடைய ஆயுதம் விக்கப்பட வேண்டும் யாரு என்று உங்களுக்கு தெரியும் இந்த காலத் இறுதி கட்டத்தில் இருக்கிறது இத்தனை லட்சம் பேரை சில தினங்களுக்குள் இழந்திருக்கிறோம் ஆறு வருடமாக தொடர இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆண்டு ஆரம்பித்த அந்த போர் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை இழந்திருக்கின்றோம் அந்த ஐந்து லட்சத்திலே பெருக்குழந்தைகள் குழந்தைகள் இஷ்ட நலத்திலே இத்தம் நடக்கின்ற பொழுது சிறந்த குழந்தைகள் மேல அலைவாதி ஜனாதான் எத்தனை பெண்களுடைய சிறுவர்களுடைய வார்த்தையை பாருங்கள் ஒரு சிறுவன் பேசிய ஒரு கருத்து பரவி இருக்கிறது அவர் சொல்கிறார் ஒரு எட்டு ஒன்பது வயதுக்கு உட்பட்ட சிறுவர் நீங்கள் எல்லாம் உலக முஸ்லீம்களே நீங்கள் எல்லாம் ஐந்து நேரம் சொல்கிறீர்கள் நீங்கள் ஐந்து தொலுகை சொல்கிறீர்கள் நாங்கள் ஆறு சொல்கைகள் சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் ஆறு சொல்கைகள் சொல்கிறோம் என்ன சொல்கை தெரியுமா அந்த ஆறாவது சொல்கை ஜனாசா சொலுகை ஒவ்வொரு நாள் ஜனாதா சொல்கிறோம் ஒவ்வொரு தொழுகை ஜனாசை இந்த ஐந்து நேர சொல்கையை சொல்லாத நாம் எப்படி சமூகப்பட்டுள்ளவர்கள இருக்கும் பாக்க எனக்கு இம்மாவுக்கு மாத்திரம் நடக்கக்கூடிய நாள் எப்படியாவது இருக்க முடியும் ஜும்மாவுக்கு வராதவன் எப்படி ஒரு குந்திரை பட்டியலில் சேர முடியும் ஜும்மாவுக்கு வந்தும் பிரச்சரிக்க முடியும் வரைக்கும் வெளியில் பேசி கொண்டிருந்து விட்டு இக்காபத்துள்ள புறம்பா என்றவர் எந்த பட்டியலும் சேர்க்கப்பட வேண்டியவர் மன்னிக்க வேண்டும் மனதில் இப்படிதான் உலக மட்டத்திலே தொட்டு பாட்டுங்கள் நீங்கள் தேடி பாருங்கள் வரலாறு இங்கு பேசினாலும் பிரசங்கம் நேரமடை கொடுக்கவும் வரலாறு வைக்க முடியாது முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்கின்றவர்கள் பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதை தெளிவாக சொல்லிக் காட்டுவிடு மிருகத்தன்மை உள்ளவர்கள் நான்கு வகையான மிருகப்பணம் உள்ளவர்கள் தொடங்கப் புத்தி உள்ளவர்கள் ஹிந்தி என்ற அந்த நான்கு காலுடைய புத்தி உள்ளவர்கள் கருதைப் பணம் உள்ளவர்கள் நாய்ப்பணம் உள்ளவர்கள் நான்கு கேவலமான மிருகத்தங்களை உள்ள மிருகங்கள் தான் இந்த முஸ்லிம்களை கொண்டு போய்கிறார்கள் மரணத்துக்கு பழந்தவர்கள் வார்த்தையிலேவதற்கு ஆசைப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் கடவுள் முஸ்லிம்களுடைய கடமை என்ன நம்முடைய கடவுள் நமது நாட்டையும் அப்படி மாற்ற முயற்சி பதினாறுகள் வேண்டும் அதனுடைய பலநாம்பரங்கள் இறுதியான முடிக்கக்கூடியது நம்முடைய நாட்டில் பல எங்க ஒரு முஸ்லிம் மாற்று மத ஒரு எதிரியை ஆயுத ஒரு முஸ்லிம் மாற்று மத தேவாலயத்தை உடைப்பார் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கே ஒரு முஸ்லிம் அங்கேயெதிராக மாற்று மருத்துவமனைக்கு எதிராக அல்ல மாற்று மருத்துவர்கள் எல்லோரும் மோசமானவர் அல்ல அதில் இருக்கின்ற தீவிர கோக்கனவர்களை எங்கு நமதுமார் தமிழிலே அரபியிலே பூமா என்பார்கள் என்று பார்ப்பார்கள் நான்கு பிரயோகமும் ஒரு நாடு தான் இப்ராஹிமலை போயிக்கிறார்கள் நறுப்படுகிறார்கள் அங்கே ஓடுகின்ற படகை தவித்துவிடப்படுகிறார்கள் ஓடுகின்ற படகை நூலை சாதனை கூட்டம் அப்படி நேரடியெல்லாம் தப்பிக்க வைத்தால் அப்படியாவது தப்புவோம் என்று படகிலே இருக்கின்றவர்களை அப்படியே சென்று கவிழ்த்து விட்டு பிரிக்கின்ற காலம் என்ன நாம் உலகத்தில் மரியாதை செய்ய மாட்டோம் உலகத்திலாம் வறுமை நாம் தனிப்புத்தன்மை நாம் இவர்களை அம்மா நரகத்துகளாக நரகத்து எரை கொள்கைகளாக இவர்களை பாவிக்கின்ற பொழுது பூமிகள் எல்லோரும் அதன் அலா சிம்மாசனங்களிலே சாய்ந்து கொண்டு பார்ப்போம் சிம்மாசனங்களிலே சாய்ந்து கொண்டு இன்று அவர்கள் உட்கார்ந்து கொண்டு நம்மை அவர்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு நமக்கு அதிகாரிகளாக மந்திரிகளாக இருந்து நமது மசூதிகளிலே கை வைக்கிறார்கள் அவர்கள் மேலைவர் உலகத்திலே வியாபாரத்துக்கு எதிராக தொழில் செய்தவர் உலகத்திலே நமக்கு நமது கை கைவித்தவன் உலகத்திலே நம்மை பிரயாணம் செய்ய விடாமல் வழிமறித்தவன் உலகத்திலே நமது பெண்களை பிரயாசம் செய்தவன் உலகத்திலே நமது மிஸ்ராட்டை கேவலமாக பேசியவன் அம்மாவுக்கு கேவலமாக பேசியவன் நபியவர்களுக்கு கேவலமாக பேசியவன் குரானுக்கு பேசியவன் அலாதுக்கு எதிராக தேசியவன் பேசியவன் நரகத்தில் தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டானா என்று சிம்மாசனத்தில் கொண்டு பார்க்கின்ற ஒரு இதையாது பதிந்து வருகிற மனது அதுதான் நம்முடைய தனது சேலத்துக்கு தக்க கோரி கிடைக்க விட்டதா இங்கு கூத்துக்கெல்லாம் தண்டனை என்று பார்க்கின்ற இடம் எங்கிருந்து கொண்டு சிம்மாசனத்தில் அதன் சிம்மாசனங்களில் இருந்து கொண்டு சாய்மானங்கள் இருக்காது உண்டு கண்ணியமான இது நம்முடைய ஆறுதல் நமக்கு ஓய்வு துவக்கம்தான் நான் உயிரை கொடுக்க என்னுடைய பிரதானமான மிக முக்கியமான உடைய நான் இறுதியில் தான் கொள்ள மணிகிறேன் ஏனென்றால் இறுதியில் தான் நமது தகவல்களில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் கண்ணி நான் ஆரம்பத்திலே சில ஆயத்துக்களையும் அதிசர்களையும் சொன்னேன் சுட்டுக்காட்டி முடிக்கிறது நீங்கள் விரோத கழிக்க எதிரிகளிக்க எதிரா இதை நாம் பேசினால் நாம் பயங்கரவாதிகள் அவர்கள் பேசினால் அவர்களுடைய குழந்தை போடு அவர்கள் ஒப்படைத்தால் அவர்களுடைய என்ன உரிமை போராட்டம் நாம் பேசினால் சுயேசம் அவர்கள் வேண்டிய கருத்துக்களை மீடியாக்களில் பேசலாம் அவருடைய உரிமையை பேசுவார்கள் நாம் பேசினால் ஆஹ் அடிப்படைவாதிகள் பயங்கரவாதிகள் இல்லை ஒவ்வொரு இந்த விட்டோம் நம்மை எவனுக்கும் எந்த நாட்டுக்கும் அனுப்புகின்ற கசதி நான் தகுந்தி போவதற்கு இவன் சொல்லி போக தேவை இல்லை நாம் அஜி கம்பரா போய் வருவோம்வதற்கு இவன்யா இவன்யா நமது தந்தை முதலக மக்களின் தந்தை முசல் நபி ஆதமரை இறங்கிய ஊர் உரிமை போராட்டம் நடத்துவதற்கு தகுதியானவர்கள் நாம் ஆகமலை சரம் இறங்கியதா உங்க ஆதாரத்துவமான கருத்து நீங்கள் கவர் பெயரை வைத்துக் கொள்ளலாம் அதற்கு நாம் மறுத்து தெரிவிக்கவில்லை நாம் ஆதமலை சரம் இறங்கிய நாடு என்பதை எவனுக்கு வழங்கிவிட்டுக் கொடுக்க மாட்டோம் நாம் உனக்கு பயன்பட மாட்டோம் நமது சில அமைச்சர்கள் மந்திரிமார்கள் சோழிகள் பயன்படலாம் உடமாக்கலின் சார்பாக பயப்பட மாட்டோம் ஒவ்வொரு முஸ்லிமும் பயப்படக்கூடாது இது ஆதமலை சரம் இறங்கிய நாடு இது நாடு நமக்கு மாஸ்கரம் என்று பேசுவதுதான் அவர் நமது நாடு என்று பேசலாம் நமது நாடு மாத்திரம்தான் என்பதுதான் அடிப்படை வாழலாம் பேசவர்கள் இந்த நாட்டில் பல விட நாட்டில் அந்த சொல்கிறார் எதிரிகளுக்கு எதிராக தயாரிப்புகளை மேற்கொள்ளுங்கள் அன்பு வாலிபர்களே தூண்டிவிடுகின்ற கருத்தல்ல எண்ணிக்கை மெந்த நேரமும் கவனமாக இருங்கள் போனிலே பேஸ்புக்கிலே வாட்ஸ்அப்பிலே வைப்பரிலே டெலிகிராமிலே இன்ஸ்டாகிராமிலே ட்விட்டரிலே ப்ளஸ் போட்டிலே மூழ்கியது போதும் தூங்கம் போடலும் பேசுக் தான் விழித்தவர்களும் பேசுகான் ஜும்மா படனிடம் பேசுபுக் கான் என்று வாழ்ந்தது போதும் நீங்கள் தயாராகுங்கள் நீங்கள் இரவிலே நேரம் கடந்து இங்கு சுற்றிச் செய்ய வேண்டாம் வந்து சேருங்கள் அமல் வாழத்திலே சேர்ந்ததாக இருங்கள் வாழ்வர்களுக்கு குறிப்பாக வாழ்வர்களுக்கு மூத்தவர்கள் வழிகாட்டுங்கள் தைரியமும்லம் அல்ல இது ஆனால் என்று ஆயுதம் என்று நிலை தொடரவில்லை ஒவ்வொருவரும் பத்து காப்பு தண்ணி தயாரித்துக் கொள்ளத்தான் அம் அப்படிப்பட்டது சொல்லுகிறார் நபியவர்களை விட மக்களுக்கு அவசர உதவிகள் நிவாரண உதவிகள் செய்கின்றவரை கண்டது கிடையாது அதே போன்று நபியை விட மிக தீர உள்ளவரை கண்டது கிடையாது சார்பேசுகிறார் இன்னும் கண்ணியமார்களை முடிந்து நடிகர்களுக்கு காபத்தில் விக்கிரகங்களை உடைத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒருவன் அவ்வளவு மன்னிப்பு கொடுத்த பொது மன்னிப்பு கொடுத்த பின்னரும் ஒருவர் வந்து பின்னால் வந்து நதியவர்களை வெட்டுவதற்கு தனி செய்தான் நடிகர்கள் கண்டு கொண்டார்கள் என்ன செய்ய தருமாறுகிறாய் இல்ல இல்லை அல்லாவின் ஞாபகம் ஆஹ் எனக்கு தெரியும் என்று அவனுக்கு அல்லாவர்கள் சுயேசக்காரர்கள் அதிகாரர்களை அப்படி மன்னிக்கும் விட்டார்கள் அதே நேரம் நதியவர்கள் தைரியத்தை இறக்கவில்லை வேண்டியகள் உழைத்ததை முடிக்கப்படும் தைரியத்தை வரவழைத்து கொள்ளங்கள் எத்தனை வயதாக இருந்தாலும் ஏன் தானிக்கு மறுபடி கொண்டு செல்வது மேற்கப்பன் நான் தைரிய நான் வீரர்களை காட்டுவது ஏன் காமத்துள்ளாலே மூணு சவாபை ஓட வேண்டும் மூணு சவாபுகளை காமத்துள்ளாவிலே விரைவாக ஓட வேண்டும் ஏன் முஸ்லீம்கள் எப்பொழுதும் சக்தி வாய்ந்தவர்கள் முஸ்லீம்கள் எப்பொழுதும் தைரியதாரிகள் முஸ்லீம்களுக்கு எத்தனை வயது போனாலும் தைரியதாரிகள் காட்டத்தான் காமத்துள்ளாவில் கூட நமது தைரியத்தையும் தீரத்தையும் பிரச்சனையும் விளங்கப்படுத்துகின்ற ஒரு முனுக்கூட்டமும் அது மாத்திரமல்ல அதுவும் உண்டு எனவே தைரியத்தை வர வைத்துக் கொள்ளு ஈமானோடு அங்கே நகையர்கள் அல்லா வீரத்தை நம்பாமல் அல்லாவோடு நம்பிக்கையோடு நகையர்கள் வீரன் ஆனால் அல்லா என்ற பெயரோடு வீரன் என்னுடைய சக்தி என்ன நான் சராப்தி கோபிடித்திருக்கிறேன் இத்தனை பெய்தோ அங்கே இருக்கிறேன் நான் ஜிம் செய்கிறேன் நான் ஒவ்வொரு நான் இப்படி இப்படி என்ன விட்டமின் கொடுக்கிறேன் என்ற சக்தி அல்ல அல்லாவுடைய உதவியோடு சக்தி இன்னும் நிகழ்வு ஆச்சரியமான அபூர் யார் சுவேசக்காரர்களின் தலைவர் நீங்கள் சில உடைய யோசித்துக் கொள்ளலாம் அவருடைய பெயரை கருத்து ஞானபிரிதா அபோஞ்சகர்கள் இப்படி போன்ற அபோஞ்சக நமது நான் தெரிந்திருக்கலாம் கண்ணியமான அவன் இறான் சென்ற ஊருக்கு ஒரு வியாபாரி ஒரு வியாபாரி வருகிறார் வந்து வியாபாரி மாற்றி விட்டார் முன்னாலே என்ற உடன்படிக்கை ஒரு பத்திய உருவாக்க பிரதானமான ஒரு செயலாளர் போன்ற ஒரு விஷயத்தில் இருந்தவர் நபி அவர்கள் உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்ற மனித உரிமை மீறல்களை தப்பி கேட்கின்ற குழு நபித்துவதற்கு முன்னால் நின்றார் ரபி சமூக சமூக தேவைப்படும் ஊரில் நல்ல பணிகளை செய்ய வேண்டும் அப்படி அமௌண்டி என்ற ஊரை சேர்ந்தவர் மக்களுடைய சொன்னார் என்னுடைய பணம் தராமலே மாற்றி விட்டார் என்னுடைய சோர்ந்து எடுத்துவிட்டு என்று சொன்னவுடன் காசிர்கள் சுற்றிவிட்டு தூத்து காசும் நோட்டு நவீனர்களை காட்டி சொல்கிறார்கள் அவர் அபூஜகரிடம் சென்று உன்னுடைய பணத்தை பெற்று தல்வார் அவர்கள் சொந்த நோக்கம் என்ன தெரியுமா அபூஜகர் நபியை கொள்வதற்கு செய்து கொண்டிருக்கிறார் வீட்டுக்கே நபியை அனுப்பி குழப்பத்தை உண்டு பண்ணி அடிப்படைத்தான் வருவார்கள் நோக்கில் வருவார்கள் தாமதார்கள் வைத்துவிட்டதை பார்ப்பார்கள் அழைக்க வேண்டும் நம்ம நிலை மத்திய கொடுக்க முடியாது நிதானம் தேவை அவருடைய நோக்கம் இல்ல நார்மலி அபூஜாவுடைய ஊட்டுக்கு அனுப்பி ஒரு குழப்பத்தை ஒன்று பண்ணுவோம் அவர் வந்தார் அபூஜாக்கு அபூஜா பொருட்கள் பணம் தர வேண்டும் நபு வீரத்தை தைரியத்தை வந்தார் முகமது என்ற கருத்து தைரியம் இருக்கிறதா நம்மளும் இருக்கிறதா ஓடி வழங்கி போடுவோம் வர வேண்டும் சமூகத்துக்கு பிரச்சனை என்றா சகிரோ காட்டுவ நல்ல சமூக தலைவர் இறங்க வேண்டும் இறங்க வேண்டும் அவன் அரசியல்கள் வர வேண்டும் அந்த கீழ் கோளார்கள் அநியாக கிடைக்கிறதா வந்தார் என்ன விட பணத்தை பொருள் பொருள் வாங்கினால் பணத்தை பொருள் அப்படி திடீன் என்று யாருடைய சொன்னால பிடிவாதக்காரன் தலைக்கரம் பிடித்தவன் ஆங்காரம் பிடித்தவன் சரி நான் கொடுக்கிறேன் நான் கொடுக்கிறேன் ஓடி சென்று என்று ச எதிர சாதாரணமார்கள் அபியோகி வருகிறார்கள் அந்த வியாபாரியும் பணத்தோடு போகிறார் கேட்டவர் என்னப்பா முகமது வந்தார் உள்ளிடத்தில் உரிமை பெற்றுக் கொடுக்க வந்தார் என்று சிப்பாட்டு விட்டார் ஆ முகமது மாத்திரமா வந்தார் முகமது வந்தவுடன் நான் மறக்க மறக்கத்தான் பார்த்தேன் பணம் கொடுத்து வர முடியாது என்று கொடுக்க முடியாது ஆனால் எனவே இத்தம் சொல்ல வருகிறேன் வீரம் அம்மாவுடைய உதவியோடு தைரியம் அம்மாவுடைய உதவியோடு தொழுகை பாலாற்றிய வீரம் அல்ல சுரான் ஓதாத வீரம் அல்ல அமளி பாலத்துகளிலே ஈடுபடாத வீரம் அல்ல வீரும் உண்மையான வீரம் அமலோடு இருந்தால் அம்மாவுடைய உதவி நான் வந்து மோங்கலை கழுவத்தோடும் மோகலை பார்த்து மோகல் பேசுகின்ற பொழுது அப்படியே ஒரு பெரிய ஆ நொத்தகம் ஆச்சகம் ஒத்தகம் குழந்தினால் மனைவிடைய கலையை கலக்கிவிடும் அப்படி ஒருத்த ஒரு மத்தியில் இருந்து இரண்டு கருத்துப்படி ஒருகிறது என்னுடைய பழைய காட்டு வருது அந்த பயக்காட்டு தான் ஓடி சென்று மனசை எடுத்து கொடுத்து விட்டேன் ஆவாரிச்சு நவியவர்களுக்கு தெரியாது இங்கிருந்து ஒத்தகம் பாய்வது போட்டு அல்லா காட்டினா அல்லா காட்டினது எதிரிகள் வந்து விட்டார்கள் தொகைகளுக்கு வந்து விட்டார்கள் யாரும் சார்த்து வந்து விட்டார்கள் எந்த ஒரு ஓடி ஓடி கூட்ட கூட்டமா பேசி பயப்படுகிறார்கள் அப்படி நபியர்கள் அகூசல் அவர்கள் எல்லாருடைய குதிரையை கேட்டார்கள் அதிகமாக குதிரை பயணம் செய்யாத நபி சோவை கதவையிலும் ஒட்டகத்திலிருந்தான் அதிக பயணம் சோவை கதையிலும் அதிகம் அந்த நேரத்தில் ஏன் குதிரையை கேட்டார்கள் வளர்மையா மோட்டார் சைக்கிள் சிறுங்கினை ஒட்டகம் என்பது கார் வேனுடைய ஒரு விலையிலிருந்து ஒருந்தனை உள்ளது குதிரை என்பது டீப்புடைய டிஃபெண்டருடைய லேண்ட்லோட்டருடைய அந்த டிஃபெண்டருடைய விசாரணத்தை இருக்கின்ற ஒரு வாகனத்தை ஏனடிக்க வேண்டும் எிகள்ந்துட்டேரம் போக வேண்டிய நேரம் கை காத்துகின்ற நேரம் அல்ல அங்கே இறங்கி அங்கு பார்க்கக்கூடிய நேரம் யாரும் வேகமாக சென்று போர்டரை எல்லாம் பார்த்து விட்டு வந்து சொன்னார்கள் எந்த ஆசத்தும் இல்லை எந்த விரோதிகளும் இல்லை யாரும் இல்லை நீங்கள் உங்களுடைய பாட்டில் உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற என்று பேசுகின்ற களத்தில் இறங்குகின்ற சோலை தலைவர்களை நாம் ஒதுக்கிவிட்டு இப்படியான தைரியம் இறங்கி வேலை செய்கின்ற தைரியத்தான எல்லோரும் காலம் எனவே கண்ணியமான நாட்டு நிலைமை தெரியும் நிதானத்தை கையாள்வோம் அல்லாவுடைய உதவியோடும் எப்படி தைரியத்தை கையாளுவோம் நிதானத்தை கையாளுவோம் கழுத்தை கொடுத்து தலையை எடுத்து வச்சு போய் சொல்பவனும் உண்மை எனவே நிதானம் கலந்த தைரியம் வீரம் கலந்த பொறுமை நமக்கு சேவை இந்த காலத்தில் விவாதத்தோடு சௌபாவோர் தொடர்பாகவும் பாவங்களை விடுவோம் தொழுகையோர் தொடர்பாகவும் சொல்லுவோம் ஒரு சக்தி அதை உடல் ஆரோக்கியங்களை பாதுகாப்போம் விடுவோம் ஏற்படுத்தமோ எந்த பாவனை நம்மை வாலிபத்திலே வயோதிபமாக்குமோ அப்படியான பாவனைகளை முதலில் விடுவது ஒரு தீரனுடைய கடுமையான ஒரு நிபந்தனை நிலைமைகளை அனுசரித்து தைரியத்துடைய உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக உண்மையான அந்த படத்தினை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக என உலக நாட்டு முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக சிறு குழந்தைகள் பெண்கள் வயோதிபர்கள் வாலிபர்கள் என்று எல்லோருமே அழிக்கப்படுகிறார்கள் யாவ்லா உன்னுடைய அரியார்கள் யாவ்லா உனக்கு சிரிவு செய்பவர்கள் யாவ்லா உன்னுடைய குரானை உணர்ந்து கூடியவர்கள் யாவ்லா உன்னுடைய பெயரை உச்சரிக்கக்கூடியவர்கள் யாவ்லா உணவுகளில் மாமனஸ்வாசன் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் யாவ்லா அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக எதிரிகளை நீ குறிப்பேற்பாக எதிரிகளுக்கு நீ உன்னுடைய சக்தியை காட்டுவாயாக என எதிரிகளுக்கு பணத்தை காட்டுவார் ஆகவே அவருடைய கண்ணனே அவர்களுக்கு கொடுப்பாயாக ஹிதாயத் இல்லை என்றால் முன்னோர்கள் எப்படி அழிந்தாயோ அப்படி அவர்களை அழிப்பாயாக எல்லா உலக நாடுகள் விசுவாசிகளுக்கு தேவையாயாக துரிப்பாக பிரிய மக்களுக்கு தேவையாயாக அந்த கலவில வாழக்கூடிய மக்களுக்கு தேவையாயாக எல்லா பாவியுயிர்களையும் ഏറ്റட்டொண்டே இருக்கனே யா அல்லாஹ் சுருந்து வந்த பூமிகளை விட்டு விரட்டபடுகார்கள் யா அல்லாஹ் அவர்களைni பாதுகாவாயாக அவருடைய ஈமான் உறுதியே கொடுப்பாயாக அவருடைய வார்த்தைகளுக்கு பணிப்பினியாகவே இந்த நாட்டு எப்படியான காவலர்களை விட்டு பாதுகாவாயாக ஒரு பாதுகாவான நாடகம் ஆற்று அடடே தலையாரையெல்லாம் காவலர்களாக இருக்கிறார்கள் அவருடைய कब्रிலே இருந்து பூங்காவாகவாக அவர்களைச் சேர்த்து வாடிகளை நடுவைபாயாக அவர்களை சொர்க்கத்தில் அஞ்சலையை சேர்த்துடுபபாயாக எனக்கு மகான ஈமானியத்தான ஒரு மரணத்தை தரவாக தலிமாድን மரணிக்க கூடிய பாதியத்தை நம் அனைவருக்கும் தரவாக ஒப்பரдаваவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஸைதுன ஸைதுன் வனஸ்தகீரு வனஉனது பிஹி வனஸ்தவத்த ராலி வனவுலிலா மிஸ்ருரி அன் குஸ்ஸினா வஸகியா ஃப அமலினா மை ஹ்தில ஸலாமு பில்லாஹ் வமை ய்தில ஃபஹாதிரா ஃபரஹ்தில்லாஹ் இல்லா الله وعده لا شريك لا ونسأل المؤمن عبده ورسوله الله صلى الله عليه وسلم على وعلى آله وأصحابه وذرية الجماعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا أيها الناس اتقوا الله في الخلوة كما تسقوا في الجلوة حيث عمرنا ربنا بتقوة يا أيها الذين هم من اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وارث مسلمون ونبينا مؤمن صلى الله عليه وسلم يقين بتقوى الله اتقوا الله حيث ما تنف وأتبع السيئة الأزنة موى وخالق الله بقولك حسن صلى الله رسول الله صلى الله عليه وسلم بارة الله بارة الله, الله لي ورحمة الله العظيم ونفع عني وإياتم بالآيات وذكي العكيم أقول قولي هذا فاستخذر الله لي ورحمة الله ورحمة الله ولسائر المسلمين من كل دم فاستخذرون